சத்குரு சுவாமி கீ ஜே குரு கிருப்பையார் கர்க்க பாகவதம் கோபிகா ஜீவன ஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா நம்ம முப்பத்தி எட்டாவது அத்தியாயம் ஆஹ் அக்ரூருடைய அந்த பிருந்தாவன யாத்திரை அனுபவிக்கக்கூடிய விஷயம் ஒரு அக்ரூரருக்கு தாசிய பக்தி கோப சிறுவர்கள் அவர்களுக்கெல்லாம் மைத்ரி பக்தி ஸ்னேகமா கோபிகைகளுக்கு பிரேம பக்தி இப்படி இருந்தது யசோதா நந்தகோபுர்களுக்கெல்லாம் வாத்சல்ய பக்தி இப்படி இருந்தது இவருக்கு தாசிய பக்தி அப்படி தாசிய பக்தியில் மிக சிறந்த வரா அவரை வந்து இப்படி தாசிய பக்தியில் அவர் மிக உன்னதமாக இருக்கிறத ஞாபகப்படுத்தின்ட்டு விதுரர் கண்ணன் வைக்குண்டத்துக்கு புரட்டு போனப்புறம் உத்தவரை பிருந்தாவனத்தில் தரிசனம் சந்திக்கிறார் யமுனை கரையில் ஸ்நானம் பண்ணிவிட்டு ரெண்டு பேரும் காலங்கார்த்தால் அப்போது அவர்கள் ரெண்டு பேரும் அடையாளம் இவரை பற்றி விசாரிப்பார் எல்லாரை பற்றியும் விசாரிக்கிற போது இந்த உ அக்ரூரை பற்றி இப்படி தான் விசாரிப்பார் அர்த்தம் பார்ப்போம் பதினாறுலேருந்து பார்த்தோம் அர்த்தத்தை பார்ப்போம் அதுக்கு மேலே அபி அப்படிப்பட்ட பிரபவான கிருஷ்ணன் தன்னுடைய நமஸ்காரம் பண்ணுவேன் சொன்னாரா திருவடியில் இருந்து நமஸ்காரம் பண்ணுவேன் சொன்னாரா எப்படிப்பட்ட திருவடி அந்த பரமாத்மாவினுடைய லட்சணங்களை சொல்கிற அப்படி தான் சொன்ன விஷயங்கள்லாம் இருக்கு நேர்த்திக்கு சொன்ன விஷயங்கள் அத்தனையுமே ஒரு பரமாத்ம லட்சணத்தை பிரம்மத்தினுடைய லக்ஷணத்தை பிரம்மம் பரபிரம்மம் அபரபிரம்மம் அடுத்தது ஈஸ்வரன் அப்படின்னு இருக்கக்கூடிய லட்சணத்தை சொல்கிறாப்புல தான் இந்த ப்ருகத்திய தான் இந்த பாகவதத்தினுடைய தத்துவங்களை வச்சே சொல்றதுலே சொல்கிறோம் அந்த லட்சணத்தை சொல்கிறாப்புல தான் அதை வந்து காண்பித்தது நேர்த்திக்கு பார்த்த விஷயங்கள்லாம் அப்படிப்பட்ட பிரபுவனுடைய ராமகிருஷ்ணருடைய காலில் வந்து நமஸ்காரம் பண்ணுவேன் அவருடைய தோழர்களையும் நமஸ்காரம் பண்ணுவேன்னு சொன்னார் கடைசியாக அப்படி கிருஷ்ணனை வந்து நமஸ்காரம் பண்ணுறப்போ திருவடியில் விழுந்து நமஸ்காரம் பண்ணும்போது என் தலையில் இந்த கால புஜங்க ரம்கசா இந்த காலன்னு சொல்லப்பட்ட பாம்பு அதுதான் எல்லோரையும் முழுங்கிறது அப்படிப்பட்ட காலன்னு சொல்லப்பட்ட பாம்பு வேகத்தால் நடு நடுங்கப்பட்டு புரோத்வேஜி தானம் நடுநெடுங்கப்பட்டு செய்யப்பட்டவர்களும் அதனால் வந்து சரணம் அடையக்கூடியவர்களையும் அதாவது அவரை வந்து புகலிடமாக கொண்டு சரண அடை அடையக்கூடியவர்கள் நாம் அபயம் கொடுக்குறார் தத்த அபயம் கொடுத்து சேர்த்துக்கிறார் இப்போ வந்து வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் துவயம் சொல்கிறது உண்டு துயம் சொல்லி சொன்ன உடனே வந்து அந்த விதமான தீட்சையெல்லாம் ஆனப்புறம் சமாச்சே அந்த சங்கு சக்கரம் புரியெல்லாம் புரிச்சப்புறம் இதையும் அஷ்டாட்சி உபதேசம் துவயோ உபதேசம் ஆயிடுச்சு சரமஸ்லோக உபதேசம் ஆகிடுச்சுன்னா அப்போது பகவானை சரணமடைந்தாரல்ல அவர்களுக்கு வந்து அந்த சரண இதையும் வைக்குண்ட பிராப்தி நிச்சயங்கிறாப்பிலாகிடுதுன்னா அப்படி அவர் அபயம் கொடுக்கக்கூடிய அப்படிப்பட்ட அந்த கண்ணனுடைய எந்த திருக்கையில் கௌசிக வம்சத்தில் ஜனித்த நாவத்தனம் ஒத்தனம் கௌசிக வம்சத்தில் ஜனித்த ஒத்தனம் கௌசிக அப்படியே பலிச்சக்கரவர்த்தி தீர்த்தத்தை கொடுத்தும் பலிச்சக்கரவர்த்தி பூவிதானம் பண்ணான் இல்லையா அப்படி தீர்த்தத்தை கொடுத்தும் இந்த மூன்று லோகங்களுக்கும் பின்னால் அனுகிரகம் பண்ணார் இந்திரனா இருக்கக்கூடிய தன்மையை அடைந்தார்களோ அது மட்டும் இந்த சௌகந்திக கந்தி செங்கழநீர் பூஷ்பம் அது சொல்கிறது உண்டும் அதுக்கு நல்ல வாசனை உண்டு அந்த வாசனை கொண்ட எந்த திருக்கையானது ராசக்கிரீட விகாரை இந்த ராசக்கிரீட செய்கிற போது பிரதியோஷிதாம் கோபியர்களுடைய சிரமத்தை அவர்களுடைய சரீரத்தில் ஏற்பட்ட ஒரு டயர்ட்னஸ் அதெல்லாத்தையும் சிரமத்தை எல்லாத்தையும் ஸ்பர்சத்தால் நீக்கப்பட்டதும் அவர்களுக்கு வேர்வ வேர்வே வேற்று ரொம்ப கஷ்டப்பட்டு சிரமமாகி முடியாமல் தோர்ந்து பாராப்பலாக ஏன்னா அவ்வளவு தூரம் விளையாடியிருக்க அது வந்து இவ கை ஸ்பர்சம் பட்டதுனால அந்த இது சிரமம் போயிட்டோ அப்படிப்பட்ட தாமரைப்போ தாமரை போன்ற கையன் என்னுடைய தலையில வைப்பார வந்து இஷ்டப்பா அவன் பண்ணணும் பதினோரு வயசு ஆனா அப்படி பார்க்கல அப்ப கண்ணனை வந்து தன்னுடைய அண்ணா பிள்ளைங்கிற பார்க்காம பரமாத்மாவே பார்க்கிறார் அக்குரு இது மனசுல நினைச்சுட்டே வரதெல்லாம் அப்படி கம்சனுடைய தூதனாக இருந்தாலும் கம்சன தூதனாக அனுப்பப்பட்டிருக்கு இருந்தாலும் எங்கிட்ட அப்படிப்பட்ட சர்வஜான கிருஷ்ணன் பகைவன் நினைக்க மாட்டான் கம்சம் ஆமா ஆமா ஆனா வந்து அனுப்பிச்சிருக்கிறது எதுக்காக அவனை வந்து கூப்பிட்டு வந்து அவனை முடிக்கணும்னு அவனுடைய பிளான் மேன் ப்ரப்போசஸ் காட் கிருஷ்ணா வில் டிஸ்போஸ் அதுக்கப்புறம் இருக்கும் அதுக்கப்புறம் இருக்கும் அப்போ பகைவன் நினைக்க மாட்டார் அந்தரியாமி கிருஷ்ணனுக்கு சாட்சி பூதன் அவனுக்கு புத்தியில் அந்தகாபகி உள்ளையும் வெளியில் இருக்கக்கூடிய என்னுடைய கருத்து அபிப்பிராயத்தை தோஷமில்லாத திருஷ்டியால் அமலேன சக்ரூஷன் அதுதான் விஷயம் அமலேன சக்ரூஷன்னா வித்தவுட் எனி பயசு வித்தவுட் எனி ப்ரொஜுடிசிங் அதாவது எந்த ஒரு தீர்மானமும் இல்லாமல் பார்க்கிறத பார்க்குற மாதிரி அதான் இது ஆர்ட் ஆஃப் லேர்னிங் ஆர்ட் ஆஃப் லிசனிங் ஆர்ட் ஆஃப் லிசனிங்லாம் சொல்லுவார் ஜேகே ஜேகே ஜெய கிருஷ்ணமூர்த்தி அதவங்க எந்த சொல்லி வரும் அதாவது அப்போ உங்களுக்கு உங்களுக்குன்ன அப்படி என் இப்போ சொல்கிறேன்னு வச்சுக்கோ இப்போ சொல்கிறேங்கிற போதும் இவர் சரியாக சொல்கிறாரா இல்லை சப்பாக சொல்லுவாரா இல்லை ஒரு மணனா சொல்வார் இல்லை மகாமட்டமாக அப்படி எந்த ஒரு அபிப்பிராயம் இல்லாமல் சொல்லக்கூடிய விஷயத்தை வந்து அப்படியே கேட்பது எந்த ஒரு அபிப்பிராயம் இல்லாமல் அதாவது எந்த ஒரு ப்ரஜுடிஸ் பயஸ் இல்லாமல் அப்படி அதுதான் வந்து தோஷம் இல்லாத திருஷ்டி அப்படி என்னுடைய அபிப்பிராயத்தை தோஷம் இல்லாத திருஷ்டியாக அப்போது அவருடைய திருவடிகள் பக்கத்தில் நமஸ்காரம் பண்ணி கை குவிச்சுன்னு அஞ்சலி ஹத்திரமாக இருக்கக்கூடிய என்ன அப்படி சஸ்மிதம் அப்படி அவனுடைய கண்ணனுடைய ஸ்டாண்டர்டு சிரிப்போட பல ஆர்தயாதிரிஷம் கனிந்த பார்வை கனிந்த பார்வை வெங்கடேசபயர் பாடுறாரு இல்லையா அப்படி ஒரு கனிந்த பார்வையால் கண்ணால் எப்போ பார்க்கிறாலோ அம்மா கண்ணனுடைய திருஷ்டி ஒரு கஷணம் அப்படி அத ஆர்திரையா திருஷா கனிந்த பார்வையால் பார்த்த உடனே அந்த கஷணத்திலேயே அபத்வஸ்த சமஸ்த கல்பிஷா அப்போ அப்போ சபதி அபத்வஸ்தம் சபதி அந்த கஷணத்திலேயே அந்த நேரத்திலேயே அபத்வஸ்த சமஸ்த கல்வி அப்போ எல்லா விதமான அந்த பாப்ப வினைகளும் எல்லாமே போயிவிடுமே தோஷங்களும் போயிடுமேன் அதாவது பாப்ப வாசனைகள்னு அடிக்கடி சொல்லிகிட்டு மனோ வாசனைகள் அந்தது இல்லாமல் போயிடுமே அப்போது வந்து வீட்ட விஷங்காக எந்த ஒரு சந்தேகம் ஒரு மறுபிறப்பு இல்லைங்கிற ஒரு மறுபிறப்பு இருக்குமோ அடுத்த ஜனமாயிருக்குமோ அப்படின்னு ஒரு சந்தேகம் இல்லாமல் சங்கை இல்லாமல் ஊர்ஜிதாமுதம் ஓடான் வந்து மிகவும் சந்தோஷத்தை ஆனந்தத்தை அடைவேனே அப்பொழுது பரமமித்ரன் வேண்டியதை செய்யக்கூடியவன் ஞாதி அதான் சொன்னேன் சித்தபா சித்தபா அண்ணா புள்ளவர்கள் பரமமித்ரன் வேறு தெய்வத்தை நினைக்காதவன் அப்படி ஒரு அனன்ய தெய்வத்தம்மா அதாவது ஏகபக்தியா இருக்கார் இப்போ ஏகாந்த பக்தியாக பரமேகாந்தியாக இருக்கார் அப்படிப்பட்ட என்ன ரெண்டு கைகளாலையும் பிருகத்யாம் தோற்பியம் அவனுக்கு கைகள் பெரிய நீண்டமான பெருத்த தோள்கள் கைகள் அதோட வந்து ஆலிங்கனம் பண்ணிப்பார் பர அப்போ பார்த்த உடனே பக்கத்தில் என்ன கனிந்த பார்வையால் பார்ப்பார் ஆலிங்கனம் பண்ணிப்பார் அப்போது என்னுடைய தேகம் இந்த தேகமாச்சே அப்போ பரிசுத்திடும் ஆத் தேகம் பரிசுத்தமாக ஆத்மா பரிசுத்தமாகிடும் தீர்த்திகிரியத்தை பரிசுத்தாயிடும் தீர்த்திகிரிய பரிசுத்திடும் அதனால என் சரீரத்தில் இந்த ஜீவன்கிட்ட இருக்கக்கூடிய கர்ம பந்தம் விலகித்தேன் கர்ம பந்தகா கர்மாத்மக பந்தகா உச்சுவசித்தது விபலம் அந்த கர்ம பந்தம் விலகி போயிடுமே அப்படிங்கிறார் மேல விசுவராம் பார்ப்போம் பிரபுவன் கிருஷ்ணன் கண்ணன் தன்னுடைய திருவடியில் வந்து வந்து நமஸ்காரம் பண்ணுறதுனால என்னுடைய தலையில் தன்னுடைய திருக்கரத்தை வச்சு அனுகிரகம் பண்ணுவாரன் நமஸ்காரம் பண்ணான்னு பண்ணுவாரான் அதுவும் வயசானவர் வந்து நம்முடைய சின்னவனாக இருக்கக்கூடிய காலில் வந்து விடறாருன்னு ஒதுங்குவாரா இல்லை வந்து பரமாத்மா பக்தன் தன்னுடைய தலையில் கை வச்சு நமஸ்காரம் இது அனுகிரகம் கால் காலங்கிற பாம்பு சுக்கபிரமன் சொல்கிற போது சொன்னது இல்லையா காலங்கிற பாம்பு கடிக்கப்பட்ட பரீட்சத்தை மோட்சி மோ மோக்த்தை கொடுத்தார் அவர் பாம்பு அது கடித்து விஷ வேகத்தால் நடுநடுங்கி இருக்கக்கூடிய தன்னை சரணமடையக்கூடிய ஜனங்களுக்கும். அதுதான் இப்போ ரங்கநாதனுடைய வைக்குண்ட ஏகாதசி உற்சவம் நடக்கிறது அப்போ வந்து அஷ் அவர் வந்து அவருக்கு ஒருத்தருக்கு சமாசியம் பண்ணி அவருக்கு அஷ்டாட்சரத்தையும் போஜனம் போஜனம் பண்ணி அப்புறம் துயத்தையும் சொல்லிக் கொடுத்தோம் அந்த சரமஸ்லோகத்தையும் சொல்லிக் கொடுத்த உடனே க ரங்கநாத சரணம் சரணம் பிரபத்தி ஸ்ரீவதே ரங்கநாதாயினமா அப்படின்னு சொன்ன ஒன்று தன்னையை சரணமடைய இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு ஜனங்களுக்கு அபயம் கொடுக்கக்கூடிய கைகளாச்சேன் அதனால் அவசியம் தலையில் கை வைப்பேன் அப்போது அனுகிரம் பண்ணும் அந்த கைகளால தன்னுடைய திருக்கைகளாக தானம் செய்ய தீர்த் தீர்த்தமளித்தனால கம் இது கௌசிக வம்சத்தில் பிறந்த இந்திரன் ஆமாம் இந்திரனுக்கு புரந்தரன் இருக்கானே வந்து அந்த உபேந்திர உபேந்திரனாக வந்தான் கண்ணன் அப்போ கௌசிக வம்சத்தில் வந்தது இந்த இந்திரன் ஆகிய இருக்கக்கூடிய புரந்திரன் அப்போ வந்து அதே மாதிரி பலி சக்கரவர்த்தி பலி சக்கரவர்த்தி பூமி தானை வாங்கினார் ரெண்டு பேர் மூணு மூன்று உலோகத்திற்கும் அபித அதி அதாவது இந்திரனுக்கு இந்திர பறவி ரெஸ்டோருடு பலிக்கு அடுத்த மண்மந்தரத்தில் இந்திர பரவி கொடுக்கப்பட்டது அப்போ ரெண்டு பேருக்கும் அந்த இந்திர பறவி ஆயிடுத்து இந்திர பறவி இப்போ கரண்ட்டு டேர்மிலுக்கும் அவனுக்கு ரெஸ்டோருடு அது நெக்ஸ்ட் டேர்மில் பலி சக்கரவர்த்தி அது வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு அவனுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்தாச்சு அப்படி அப்பண்ணாரளே அப்படி தாமரை மலர் போன்ற அந்த நல்ல வாசனை கொண்ட அவனுடைய அந்த திருக்கரங்கள் இருக்கு அதான் கண்ணனுக்கு வந்து முகம் தாமரை கண்ணு தாமரை கைகள் தாமரை கால்கள் தாமரை அப்படிப்பட்ட உந்தி தாமரை அப்படி தாமரை மாதிரி துளசி வாசனை வீசக்கூடிய கரங்களில் ராசக்கீடையில் கோபிகளுடைய அந்த விரக தாபம் அல்லதையும் ராசக்கீடு ஆடினதால் ஏற்கப்பட்ட கலைப்பு அந்த டயர்ட்னஸ்ஸு தோர்வு எல்லாத்தையும் போயிடுத்தேன் அவர்கள் அந்த கரஸ்பர்சத்தால் போயிட்டுதான் இல்லையா அப்போ கம்சனுடைய தூத்தனாக நான் அனுப்பப்பட்டிருந்தாலும் அசுரனால அனுப்பப்பட்டிருந்தாலும் எல்லாம் தெரிஞ்ச கண்ணனுக்கு வந்து எங்கிட்ட பகைவன் விரோதிங்கிற எண்ணம் இருக்காது இந்த சரீரத்தில் சாட்சியாக இருக்கானு அந்தரியாமி இருக்கானு உள்ளேயும் வெளியிலும் இருக்கக்கூடிய என்னுடைய அபிப்பிராயத்தை அவனுக்கு தெரியுமே என் தன்னுடைய குற்றமில்லாத ஞான கண்களார் அதாவது அது அடியுன்னு சொன்ன மாதிரி ஏற்கனவே பயசு பிரஜ்யூடிஷன் அந்த இதாக ஸ்கியூடு ஒப்பீனியன் இல்லாமல் நம்ம நம்ம மக்களுக்கெல்லாம் மீடியா இருக்குது எல்லாவர்களுக்கெல்லாம் ஸ்கியூடு ஒப்பீனியன் எஸ்கி எஸ்கேஇ டபிள்யூஇடி ஸ்கியூடு ஒரே ஒரு பக்கமாக ஒரு உறவு தளபட்சமாக சொல்லக்கூடியது அப்படி இல்லாமல் குற்றம் இல்லாத ஞான கண்களால் பார்த்துட்டு இருப்பானே அதனால் வெளியில் பார்க்குறதுக்கு கம்சனுடைய தூதன் ஆனால் ஹிருதயத்தில் கண்ணனுடைய பக்தன் தாச பக்தன் அடிமை அப்படி அவனுடைய திருவடிகள் பக்கத்தில் கை குவிச்சுண்டு அஞ்சலி அர்த்தமாக இருக்கூடிய என்னை பார்த்து சிரிச்சுண்ட அப்போ கனிந்த பார்வை அந்த வெங்கடசப்பையர் பாடுற மாதிரி கனிந்த பார்வையால் பார்ப்பானே அப்போ பார்ப்பார் அப்போ பார்ப்பார் அவசியம் அப்போ உடனே அந்த கண்ணனுடைய பார்வை பட்ட உடனே என்னுடைய பாபங்கள்லாம் உடனே போயிடும் எல்லா பாப்பங்களும் போடும் பாப்பை மாத்திரமா இப்போ அடியனை பொறுத்தவரையும் பாப்ப வாசனைகள் எல்லா பாப்ப வாசனைகளும் போகும் பாப்பம் போயிடுத்துப்பா ராமராம ராமராமா பாப்பம் போயிடுவோம் சத்தியம் ஓம் அப்போ பாப்ப வாசனைகள் போவேன் கண்ணன் வந்து அப்படி கனிந்த பார்வையால் பார்த்தான் அப்போது பாப்பங்கள் எல்லாம் போயிவிடுமே அப்போ நானும் அடுத்த ஜென்மாவை பற்றி கவலைப்படாமல் ஆமாம் அடுத்த ஜன்மாவாக வேண்டாங்க தானே கவலைப்படாமல் எந்த ஒரு கவலை இல்லாமல் சாஸ்வதமான ஆனந்தத்தை அடைவேனு அப்போ அவனோ சிறந்த ஃப்ரெண்டு ஃப்ரெண்ட் அதாவது ஃப்ரெண்டுக்கு ஃப்ரெண்டு நமக்கு வந்து உறவினன் பந்து வேறு தெய்வ நாட்டம் இல்லாமல் ஏகாந்த பக்தியாக பரமேகாந்தியாக இருக்கான் பரம தாசிய பக்தியாக இருக்கான் பக்தி கொண்டவன் அப்படிப்பட்ட கண்ணனே தெய்வமாக கொண்ட எங்கிட்ட தன்னுடைய அந்த பெரிய தோள்களாலையும் பெரிய கைகளாலையும் அப்படியே ஆலிங்கனம் பண்ணிப்பானே அணைப்பார அப்போது என்னுடைய ஆத்மா இந்த சரீரம் இந்த ஜீவன் எல்லாம் பரமசுத்தமாக எடுத்து பவித்திரமாயிடுது புனிதமாகிடுது அப்போது கர்மபந்தங்கள் எல்லாமே போயிடுது சமஸ்த கர்மபந்தங்கள் எல்லாமே அப்போயே போயிடுத்து அப்போது அடியான பொறுத்த வரைக்கும் சமஸ்த பாப்ப வாசனைகள் வாசனா விசேஷங்கள் எல்லாம் பாஸ்பமாயிடுது சுத்தமாயிடுது அப்போ சித்த சுத்தி வந்து கொடுத்தோம் அடுத்த ஜன்மா உற்பத்தி அடுத்த ஜன்மா வேண்டாங்கிறமே அப்போது மோ மோட்சங்கிறது சித்தமாகிடுமே அப்படி சொல்கிறார் மேலே இருபத்தி ஒன்றாவது ஸ்லோகத்தில் மேலே பார்ப்போம் மூலத்தை சேவிப்போம் முப்பத்தி எட்டாவது அத்தியாயம் தசமஸ்கந்த பூர்வார்த்தம் இருபத்தி ஏ சாரி முப்பத்தெட்டாவது அத்தியாயம் இருபத்தி ஒன்றாவது ஸ்லோகத்திலேருந்து முப்பத்தி எட்டாவது அத்தியாயம் இருபத்தி ஸ்லோகத்திலிருந்து லப்ங்கங்கம் பிரணமம் காஞ்சலிம் மாம் வூர்த்த தீசிரவா தன்மோய்வா திருயோஷன்மதீ தசமஸோ பூர்வம் முப்பத்தி எட்டாவது அத்யம் இருபத்தி ஒன்னுலந்தே மேல அஞ்சுலோகம் ஆகி லாங்கங்க பிரணத்தம் கிஞலிம் மோ வூரா தன்மோசைவோன்மதீங்க பிரணத்தஞ்சலிம் மாம் வக்கூரா திவா தன்மோமி நைவ்வா லிமுஷ் ஜன்மதீ நச்சித்தயித்தமோ நிய உபேஷ் வா தித்தான் பஜத்தை எதா तथा சுரமோ யுவே உபாஷ் அர்த்த கச்சிதே தயிதமோ நியோ யேஷிய உபேஷியே தித்தான் பூரமோ உபாஷ் கிச்சா் மாவனம் எதூத்தமாம் ஸ்மயப்பரிஷமஞ்சோ கிரகம் பிரவே ஆப் சமத்தம் கம் பிர கம்சம் சபந்துஷு கிச்சமவனம் ககம் பிரவே ஆப் சமுத்தம் சம்பந்துகோவாச்சி சஞ்சித்தையன் கிருஷ்ணம் சுபல் தனியோலம் பிரூரிய அஸ்திரி சிச்சித்தையன் கிருஷ்ணம் சுஃபத்தனோனி ரோகலம் பிரூரிய அஸ்திந்திருப்ப பதாத்த தி லோகால கிரீட்டுஷ அமலாதேணோ கிதி கௌத்து விலட்சிதா அப்ஜய வாங்கை பதா தி லோகால கிரீட்டுஷ அமலாதேணோஷே க்தி கௌத்துலி அப்ஜய வாங்கை இருவத்தியஞ்சு மறுபடி இருபத்தியோன்னுலேந்து இருபத்தஞ்சு வரப்போம் இருபத்தொன்னுலேருந்து இருபத்தியஞ்சு முப்பத்தெட்டாவது அது ம் பிரதம் கலலிம் மாம் अक्रूरा தரிஷவா தயோ முகியத நைவ்வா திமுஷன்மதாங்கங்கணதம் காஞ்சலிம் மாம் வக்கூர தருஷவா தய ஜன்மோதைவ்வாதிஷன்மே கச்சிதைஹாசுகம் நியோவிஷிய உபேஷியம் தான் यथा யாருமோ யத்து உபாஸித்தோர நச்சித் ஐதிசுருத்தமோ நிஜோ तथा तथा यथा யேஷிய உபேஷியம் தான் வஜே யரத்மோ உபாஷ்ராகனூத்தமயன் பரிஷீத்தமலோ கிரகம் பிரவேசம்திருத்தம் சம்பந்துஷோச்சா கிரோமாவனூத்தமாக ஸ்மயன் பரிஷ்ஜீத்தஜம் பிரவேசமத்தே கம்சம் சுபந்துஷோ இசுக்கோவா சஞ்சித்தையன் கிருஷ்ணம் சுப்போலம் பிரூரிய அஸ்திரிசுவா இஞ்சித்தயன் கிருஷ்ணம் சுப்பல் கதனையோனோலம் பிரூரிய அஸ்திரி பதா தான் கிளோகல கிரீட்டுஷ அமலேணோதி கௌத்துல அப்பா பதா தியலோல கிரீட்டுஷ அமலேணோ முதல் இந்த முப்பத்தி எட்டு அத்தியாயத்திலிருந்து இருபத்தி ஸ்லோகம் வரைக்கும் இப்படியே அவர் நினைச்சு வந்திருக்கார் நம்ம அக்ரூர சுவாமி அந்த கம்சன் குடுத்த ரதத்தில் பூர்வவதாரத்தில் இருந்த அந்த குதிரைகளே இப்போ குதிரைகளாக வந்திருக்கு பூர்வவதாரத்தில் இருந்த ராமாவதாரத்தில் இருந்த சுமந்திரனாக இருந்தார் அவரே அக்ரூராக வந்து அந்த குதிரைகளும் இப்போ வந்திருக்கும் அவர்களுக்கும் அந்த குதிரைகளுக்கும் ராமனை வந்து காட்டில் விட்டு வந்தோன்னு வருத்தம் அக்ரூரருக்கும் சுமந்திரனுக்கும் அப்படிங்க இப்போ காட்டிலிருந்து அவர்கள் வந்து நகரத்திற்கு பிருந்தாவன காட்டிலிருந்து மதுரா நகரத்திற்கு இவர்கள் கூட்டுன்னு வரப்போர்கள் அப்போ அதனால் கண்ணனை பற்றியே நினைச்சிருந்திருக்காள் இப்படி இருபத்தி மூணு ஸ்லோகம் வரைக்கும் அதான் நினைச்சு வந்திருக்காள் மகா கீர்த்தி மான் உருஷ்டவாக மகா கீர்த்தி பெரிய ஒரு கீர்த்தி கொண்டவன் கண்ணன் அவன் அவன் நமஸ்காரம் பண்ணிட்டும் பகவானுடைய அங்கசங்கம் ஆலிங்கனத்தை அடைந்து கை குவிச்சுண்டு கிருத்தாஞ்சலோடு இருக்கக்கூடிய அப்ப என்னை பார்த்தேன் அப்பா அப்பா அக்ரூரா அப்பா அக்ரூரா அதான் சின்னப்பா அவர் அப்பா அக்ரூரால் கூப்பிடுவார் அழைப்பா கூப்பிடுவார் அப்போது என்னுடைய சப் ஜென்ம சாஃபல்யிடும் சஃலமாயிடு என்னுடைய ஜென்மம் சஃபலமாயிடுது அப்போது நான் சரீரம் எடுத்ததையும் சஃபலமாயிடு அம்மாவுக்கு வந்து கஷ்டம் கொடுக்குறேன் அம்மாவனுடைய அந்த இதில் பிரசவத்தினால என்னால் ஏற்பட்ட கஷ்டங்கள் எல்லாம் அம்மாவுக்கு விலையெடுத்தி சஃலமாயிடுது அப்படி பெரியவன் மகியசான் பெரியவனான அந்த கணம் வயசு பதினொன்று ஆனால் பரமாத்மா அப்படிப்பட்ட பரமாத்மா கிருஷ்ணனால் யார் ஆதரிக்கப்படவில்லையோ யார் வந்து போற்றப்படவில்லையோ அவனுடைய ஜென்மம் வேஸ்ட்டு திக்கு திக்க திக் அவன் சே அவன் ஜென்மம் சே அதாவது கண்ணனுடைய ஒரு ஒரு ஒன்றும் இல்லையா கிருஷ்ணா ஜனமா ஒரு தடவை சொல்லிட்டான்பா அது போகும் அதுவே அது கூட சொல்லணும்னா இந்த ஜென்மா வேஸ்ட்டு அதனால தான் பாகவதம் விடாமல் சொல்லுவோம் சரீரம் போகிற வரைக்கும் சொல்லிடுவோம் ஆமாம் சரீரம் கடைசி வரைக்கும் சொல்லிட வேண்டி அதுக்கு வந்து இங்கே சுவாமி அனுகிரகம் பண்ணான் கண்ணன் அனுகிரகம் பண்ணுறனும் இல்லையா சுவாமி அனுகிரகம் பண்ணுவார் சுவாமி அவசியம் குருமணார் அப்போ இந்த அந்த கிருஷ்ணனுக்கும் பிரியமானவண்ணும் பிரியம் இல்லாத ஒன்றும் தைத்தகா அப்பிரியா அவனுக்கு கூட இருக்கக்கூடிய அடிமை அவனை சேர்ந்த பக்தன் சேர்ந்தவன் பிரியமானவன் அப்படின்னோ பிரியம் இல்லாதவன்னோ துரோகினோம் அப்புறம் கிதத்தை செய்யக்கூடிய ஒன்றும் விரோதத்தை செய்யக்கூடிய ஒன்றும் அப்படிலாம் அவனுக்கு வித்தியாசம் கிடையாது ஒருவன்னும் இல்லை அல்லது இவர்கள்ட்ட ஒத்தனும் இல்லாத உதாசீனோ இல்லை உதாசீனமும் அதாவது ஆதரிக்கக்கூடியதும் உதாசீனமும் இல்லை இருந்தாலும் பக்தர்கள் தன்னை எப்படி எந்தவிதமாக செவிக்கிறார்களோ எப்படி அவர்கள் வந்து போற்றுகிறார்களோ ஆதரிக்கிறார்களோ ஆராதனை செய்கிறார்களோ போற்றுகிறார்களோ அதே மாதிரி தான் கல்பக விருக்கம் மாதிரி சுரத்ருமா கல்பக விருஷத்தை போய் நீ என்ன கேட்குது அதை கொடுக்குறது அப்படி தன்னை ஆசைத்தவர்களுக்கு வேண்டிய பலனை கொடுக்குறது போ கல்புத விர்கட்சம் போய் ஆஹா அழகா இருக்கேன் நல்ல எனக்கு சாப்பாடு வேணும் சிக்ஸ் சிக்ஸ் ஸ்டார் ஹோட்டல் சாப்பாடு வேணும் கொடுக்குறது எனக்கு நல்ல ஒசத்தியான வஸ்திரங்கள் வேணும் கொடுக்குறது படுக்கிறதுக்கு படுக்கணம் கட்டில் உணவு அப்படி உணவு கொடுக்குறது எனக்கு ஒரு ஏசிய வசதி உணவு கொடுக்குறது என்னால் இவ்வளோ தூரம் கொடுக்குறது ஏன்னா பூதமா அப்படின்னா இந்த பூதம் வந்துடுறது இப்போ என்ன கேட்கறையோ அதை கொடுக்குறது அப்படி தன்னை ஆசைத்தவர்களுக்கு பலனை கொடுக்குற மாதிரி வேண்டிய பலனை கொடுக்குறார்கள் இதை தான் அவங்க காமிக்கிறார் பகவத்கீதையில் காமிப்பார் வரும் ஏயட்டாம் பிரபத்தி தாம் இந்த ஸ்லோகத்தை பிரேமியனா அடிக்கடி கோட் பண்ணுவார் ஏயதாம் ஆம் பிரபத்தி அப்படி அதே மாதிரி யார் எப்படி நம்ம வந்து பக்தர்கள் சேவிக்கிறாலோ அப்படி அதை அது பிரகாரம் கேட்பதை கொடுக்குறோம் மேலும் யார் அவர்களில் உத்தமமான பலராமன் நான் என் பண்ண சீர் சின்ண்ட அவனும் ஆலிங்கனம் பண்ணிக் அஞ்சு அவரும் அலிங்கம் அஞ்சலிகத்தை தட பிடித்து த பிடிச்சிண்டப்பட்ட என்னை வீட்டுக்குள்ளே போய் ஆசனத்தை கொடுத்தும் அப்புறம் பாத்தியம் ஆர்கியம் ஆச்சவனிங்கெல்லாம் இருக்கேன் எல்லா உபச்சாரங்களையும் எனக்கு கொடுத்தும் எங்கிட்ட அந்த பந்துக்கள்கிட்ட கம்சன் செய்ய எனக்கு கஷ்டங்கள் எல்லாத்தையும் அவன் செஞ்ச அபச்சாரங்கள் அது எல்லாத்தையும் கேட்பார் இப்படி சொன்னார் சுகர் சொல்கிறார் ராஜனே இப்படி அக்ரூரர் வந்த வழியில் கிருஷ்ணனை பற்றியே நினச்சிண்டு இருபத்தி மூணு ஸ்லோகங்கள் அடியுன்னு சொன்னது கம்மியாக சொல்லுங்கள் ஒன்று சரியாக சொல்லலைன்னு நினைக்கிறேன் அப்படி நினச்சிண்டு ரதத்தில் கோகுலத்தை அடைந்தார் அவர் எப்போ கோகுலத்து அடைஞ்சாலோ சூரியன் அஸ்தமனம் ஆயிடுத்து அதாவது கார்த்தால் சூரியன் உதயத்தில் கிளம்பினார் சூரிய அஸ்தமனத்துக்கு கோகுலத்து போய் சேர்ந்தார் அந்த நேரத்தில் அந்த இவர் நம்ம வசுதேவர் கண்ணனை கொண்டு போய் கோகுலத்தை விட்டுவிட்டு திருப்பி போயிட்டார் அவர் மேலே var